நன்றினை வழங்கும் இயற்கை வணக்கம் வணக்கம் சொல்லுங்க இப்ப விழுப்புரத்திலிருந்து கேசவன் அப்படிங்கிற ஒரு கேள்வி அனுப்பியிருக்கிறாரு சிறு குழந்தைகள் எல்லாம் தற்பொழுது கண்ணாடி அணிய ஆரம்பித்து விட்டார்கள் இதை தவிர்ப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டுக்கிறார் சிறு குழந்தைகள் கண்ணாடி அணி விதா கண்ணாடி மேலோட்டமா பாத்தா இப்ப வர்ற எல்லா சந்தோதியரும் பலவீனமானவங்களாதான் இப்ப இருக்கிறாங்க சரி ஏன்னா நம்ம தாய் தந்தையர் வந்து என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடுறாங்க எந்த அளவுக்கு வீரியமானவங்களா இருக்காங்க தெரியாது இல்லைங்களா அப்போ அது அது மட்டும் இல்லாம அவங்க தாத்தா பாட்டி இல்ல அதுக்கு ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாள் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் வந்து தொடர்ச்சியா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா காலை நேரத்தில் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் சூரிய நமஸ்காரன்றது நான் வந்து உடல் பயிற்சியா மட்டும் இல்லாம சூரியன் உரிக்கும் சூரியன் அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அதாவது லேசான இளஞ்சி வகுப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய சூரியனை கொஞ்ச நேரம் அவங்களுக்கு வந்து இல்லைன்னா வெறுமனே வந்து இயற்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவரு அவரு இந்த சூரியன்ல இருந்துதான் நமக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்குது சூரியன் தான் இப்ப இங்க இருக்கூடிய எல்லா இந்த பிரபஞ்சம் இந்த சாரி மீன்ஸ் நம்ம இருக்கூடிய பூமியில இருக்கூடிய எல்லா இயக்கங்களுக்கும் அடிப்படை காரணம் ஆகியது கண்டிப்பா அந்த நாலெஜ கு சொல்லிகொடுத்து வந்து இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை முடிச்சேன் ஒண்ணுமே இல்லாத பட்சத்துல கொஞ்சம் கருவேப்பிலையும் கத்துமல்லியும் இல்லைன்னா கருவேப்பில நிறைய வாங்கி வச்சு பொடிச்சு வச்சுக்கிட்டு அதாவது காய வச்சு உளர உளற வச்சு நிழல் நிழல்ல உளர வச்சு பொடிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பில பொடியும் கொஞ்சம் நல்லெண்ணும் ஊற்றி சாப்பிடற மாதிரி பண்ணிக்கலாம் அவங்களுக்கு கேரட் பீட்ரூட்ன்ற மாதிரி உணவுகள் ஒரு உதாரணத்துக்கு வைட்டமின் ஏ சத்து நிறைய உள்ள உணவுகளையும் இரும்பு உள்ள உணவுகளையும் நிறைய சாப்பிட வைக்கலாம் அவங்களுக்கு சத்து பற்றாக்குறையினாலதான் நிறைய குழந்தைகளுக்கு வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பொதுவா கணிச்சிருக்காங்க ஆமா அப்ப அந்த சத்துக்களை வந்து என்ன பர்பஸ்கா சாப்பிடுறோன்ற அந்த தகவலோட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் இது சாப்பிட்டா இப்படி இருக்கும் நமக்கு இப்படி இந்த மாதிரி இருந்தா சாப்பிட்டா ரொம்ப காலம் வந்து நீங்க கண் பார்வையோடு இருக்கலாம் அது வந்து இந்த மாதிரி தவிர்க்கும் அப்படின்ட்டு அது போக வந்து வேதாத்திரி மகரிஷி வந்த ஒரு ஞானி வந்து கண் பயிற்சி நல்லா சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஆமா அது மாதிரி பயிற்சி முறைகளை கத்துக்கிட்டு செய்யலாங்க அது அது கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும் யோகாசனங்கள்ல யோகாசனங்கள்ல வந்து சர்வங்காசனம்னு ஒரு ஆசனமும் சிறசாசனமும் செய்யலாம் பயனுள்ளதோன் கம்யூடர் பாவி பாது அதிகாங்க அதுதான் அந்த கான்ட்ரவர் அப்படின்றதுனால நான் பதில் சொல்றதுக்கு நான் சொல்லிடுறேங்க சொல்லுங்க சொல்லுங்க ஒரே ராத்திரியோட ராத்திரியா நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தா ராத்திரியோட இதெல்லாம் ஒரே நேரத்துல ஒரே ராத்திரியில அழிச்சர்லங்க அப்படியா ஏன் தெரியுங்களா இதனால இப்ப நாம பேச கெடுதல் தான் கெடுதல் அவ்வளோதான் அதாவது நான் சொல்றது பார்த்தா கொஞ்சம் என்னமா மனித உரிமை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தீவிரமா இது பண்ற மாதிரி தெரியும் தலையிடுற மாதிரி வரும் அதெல்லாம் சும்மல நம்மளே உருவாக்கிட்ட விஷயம் தாங்க சார் இதெல்லாமே கற்பிக்கப்பட்ட நியாயங்கள் கற்பிக்கப்பட்ட தர்மங்கள் சொல்லுவாங்க உருவாக்கி வச்சிருப்போம் இது எல்லாத்தினாலயும் அதிகபட்சமா கெடுதல் தான் உருவாகுது நீங்க டிவில வந்து நமக்கு நம்ம பாக்குற நிகழ்ச்சிகளை விட விளம்பரத்தோட தாக்கம் தான் அதிகமா இருக்கு அந்த விளம்பரத்தை பார்த்து அந்த பிஸாவையும் பர்க்க வாங்கி சாப்பிடற குழந்தை அதிகமா இருக்குது ஆமாங்க ஆமாங்க எங்க வீட்லயும் கூட எதிர்ப்பாங்க எங்களோட கருத்துக்களை அதுக்கெல்லாம் கூச்சப்படல சொல்றதுக்கு ஏன் அப்படின்னா நம்ம சதா சர்வகாலமும் நல்ல விஷயங்களை வந்து நிலைநாட்டுறதுக்காக போராட வேண்டி இருக்குது அது குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும் ஆனா அதுக்காக நம்ம வந்து பின்வாங்க கூடாது இப்ப கேட்டுட்டு இருக்கிற நேர்கள் எல்லாருக்கும் இந்த செய்தி போட்டுக்காத சொல்றேன் நம்ம வந்து நல்ல விஷயங்கள செயல்பாட்டு கொண்டு வரதுக்கு சமுதாயத்துல மாற்றம் சமுதாயம்ன்றது வந்து அவங்கவுங்க வீடு அவங்க சுற்றி வாழ்ற மக்கள் அதுக்கு அடுத்து அப்படியே வட்டம் வந்து பெருதாயிட்டே போகும் இல்லைங்களா அது மாதிரி நம்ம ஒரு சில சமயங்களில் கடுமையா போராட வேண்டி இருந்தாலும் கூட தவறில்லைன்னு சொல்றேன் கேள்வி வந்து எளிமையான கேள்வி பதில் வந்து இங்கதான் இருக்குது ஏன்னா அந்த நீங்க சொன்ன அந்த டிவியும் செல்போன் பண்ற பாட்டு வந்து இன்னைக்கு படாத பாட்டு படுத்தது மனசனை அந்த இதுல இருந்து இந்த மயக்கத்துல இருந்து வரப்போறாங்கன்னு தெரியல யாருமே வந்துட்டாங்க நீங்க ஒரு செய்தி அனுப்புறீங்க நீங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சிட்டு இருக்கீங்க ஒருத்தர் லைக் போட்டாங்கன்னா நீங்க தேடுவீங்களும் யாரெல்லாம் லைக் போட்டிருக்காங்கல்ல போடுற மாதிரியான செய்திகளை இன்னும் நிறைய போடுவீங்கல்ல நீங்க அதுதான் மாய சுழற்சின்றது இந்த மாய சுழற்சி வச்சுக்கு வந்து மனித சமுதாயமேச்சு இயற்கை சதா சர்வகாலம் விழிப்புணர்வு விழிப்புணர்வு இல்லாதனால தான் சார் இன்னைக்கு நாப்பத்தி நாலு உயிர்கள் வீணா பலி ஆயிடுச்சு அத வந்து நம்ம என்ன செய்யறோம் முயற்சி பண்றாங்க யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது இருந்தாலும் போச்சு எவ்ளோ அனுதாபப்பட்டாலும் உயிர்களை எந்த உணர்வுகள் வேணா நீங்க காமிங்க அப்ப வந்து என்ன பண்ணா ஒட்டுமொத்த மனித சமுதாயம் வந்து உணர்ச்சி உணர்வின் நிக்காம அறிவின் நின்னு எல்லா விஷயங்களையும் முடிவு அல்லது முன்னெடுக்கிறதுக்கோ முயற்சி பண்ணணும் அப்போ அந்த குழந்தைகள் கண்ணாடி விஷயத்துக்கு நம்ம அக்கறை எடுத்துக்கோணும் ஏன்னா நம்ம குழந்தைங்க இல்லையா நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணுன்றதை நாம தான் வந்து தீர்மானிக்கணும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு இருக்கு அவங்களை என்ன பண்ணணும்னா அந்த டிவி முன்னால உட்காராம முதல்ல முதல் முதல் எடுத்தோன்னே ரெண்டாவது இதுலயே நம்ம சொன்ன ஞாபகம் இருக்கு தாய் தந்தையர் முன்னுதாரணமா இருக்கணும் தாய் தண்ணீர்லாம் வாங்குறாஜா கைப்பிடி இந்த மாதிரிலாம் போய் விளையாடிட்டு வரலாம் அப்படின்ட்டு வீட்டுல வெளியில வந்து வீதியில வந்து வீதியில பக்கத்துல இருக்கிறவங்க கூட பேசுறது அந்த நம்ம வீதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக மற்ற குழந்தைகளும் சேர்த்து வச்சு விளையாடுறது இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் குழந்தைங்க வந்து சந்தோஷமா ஓடியாடி விளையாடுவாங்க நம்ம எதை கொடுத்தாலும் சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க நல்லா பசிக்கும் குழந்தைகளுக்கு குழந்தைங்க முன்னாலும் டிவி முன்னாலேயும் போன் முன்னாலேயும் நம்மள இருக்காம நம்மளும் வந்து அவங்க கூட சேர்ந்து வெளியில வந்துட்டோம்னா இந்த பிரச்சனைக்கு எளிதாக எதிர்கால சந்ததிக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கத்துள்ள உடம்புகளை சாப்பிடணும் கண் பயிற்சிகள் செய்யணும் இது போன்ற டிவி போனது விஷயங்களை தவிர்க்கணும் பாதுகாப்பா ரொம்ப நன்றி ரொம்ப அழகா சந்தீப் சொன்னீங்க சந்திப்போம் நன்றி